ஹதீஸ் அறுநூற்றி தொன்னூற்றி எட்டு அப்பாஸ் அவர்கள் கூறியதாவது அவர்கள் ஒழு செய்து தொழுவதற்காக நின்றார்கள் நான் சென்று அவர்களின் இடது நின்றேன் அப்போது அவர்கள் என்னை பிடித்து அவர்களின் வலது நிறுத்தினார்கள் பின்னர் பதிமூன்று ரகாத்துகள் தொழுதார்கள் பின்னர் அவர்கள் குறட்டை வெளியாகும் அளவிற்கு தூங்கிவிட்டார்கள் அவர்கள் தூக்கத்தில் குரட்டை விடும் வழக்க இருந்தார்கள் பின்னர் முத்தின் வந்தபோது பள்ளிக்கு சென்று தொழுகை நடத்தினார்கள் அவர்கள் குழு செய்யவில்லை